சத்குரு சுவாமி கிஜிம் குரு கிருப்பையால் கற்க பாகவதம் ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அக்ரூருடைய பிருந்தாவன யாத்திரையை பார்க்குறோம் அக்ரூருடைய பிருந்தாவன யாத்திரை ஒரு சத்தியான விஷயம் அதை பேர் வந்து இதை அனுபவிப்பார்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து அடியன் சமர்ப்பணம் நேர்த்தி சமர்ப்பணம் பண்ண மாதிரி இது வந்து பிருந்தாவன யாத்திரை அக்ரூருடைய பிருந்தாவன யாத்திரை இஸ் திருமலை யாத்திரை இஸ் இந்த ஜீவன் அடியன் சொல்லக்கூடிய ஜீவனுடைய அந்த உயர்ந்த விஷ்ணு பதத்தை அடையக்கூடிய யாத்திரை இதை மூணும் ஒரு சமமாக சொல்கிறார்கள் பெரியவர்கள் அப்படி இருக்கு கடைசியில் அந்த மூல ஸ்லோகத்தில் சொல்றதுல நிறுத்தினோம் கா நேரத்து நேரத்தினுடைய காரணத்தால் எதர்ச்சிதம் பிரம்ம எட்டாவது ஸ்லோகம் முப்பத்தி ஏழு எதர்ச்சிதம் பிரம்ம பவாதிபீஸ்வரைஹி திரியாச்சத தேவியா முனுபிகேச சத்வரேஹி கோச்சாரநாயானுச்சரை சரத்வனே கோபிகானம் குஜகுங்குமாங்கிரம் எதர்ச்சிதம் பிரம்மபவாதிபீஸ்வரேஹி ஸ்ரீயாச்சத தேவியா முனுபிகேச சத்வரேஹி கோச்சாரணா அனுச்சரேச்சரேபி குச்சகி திராமி சுகபோலம்மிதவலோக்கு கச்சலோச்சன முகம் முக்கிய குடாலிணம் பிரச்சர்த்தி வை மிருகா திராமி சுகபோலம்மித்தவலோக்குண கச்சலோச்சன முகம் முக்குந்தவணம் பிரச்சர்த்தி வை மிருகா அப்பிய விஷ்ணு மனுஷமேயுஷோ பாராவோ நேட்சையாவணியா பவிதோலம்பனம் மகியம் நிய பலமஞசாதிசா அப்பிய விஷ்ணு மனுஷமேயுஷோ பாராவோச்சையாவணியா பவிதோலம்பனம் மகியம் நன சாத்தே பலமஞசாதிசாம் பத்தாவது ஸ்லோகம் ஆறுலருந்து பத்து பார்ப்பம் இவர் யார் இந்த அக்ரூரன் அக்ரூரர் போன ராமாவதாரத்தில் இருந்த போது கண்ணன் எடுத்த போதும் அப்போ இருந்த சுமந்திரன் பெரிய மந்திரி அவர் அந்த சோமம் இதில் சூரிய வம்சத்தில் பல பல வருஷங்களாக இருக்கக்கூடிய மந்திரி தர்சனருக்கு அவர் தான் மந்திரி அசிஸ் பர்சனல் அசிஸ்டண்ட்டு ஃப்ரெண்டு ஃபிலாசபர் கைடுன்னு சொல்கிற மாதிரி அப்படி இருப்பார் டிரைவர் ரத்து அவர் என்ன பண்ணார் ராமரை அயோத்தியா நகரத்திலேருந்தே அந்த கங்கை கரைக்கு காட்டுக்கொண்டு போய் விட்டார் அதனால் ரொம்ப வருத்தம் நான் போக மாட்டேன் அந்த இதோட திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சவர் அக்ரூரர் இல்லைன்னா இந்த ரதத்தோடு நான் வந்து அக்னியில் பிரவேசம் பண்ணுவேன் அப்படிலாம் ஒரு மிரட்டினார் அவன் எதையும் மிரட்டும் வந்து ரொம்ப பிடிவாரக்காரர் கண்ணன் வந்து பாவம் எது அது பேக்குது கண்ணன் எல்லாத்தையும் உடுத்து கொடுத்துரும் அது வந்து ரொம்ப இது ஜாஸ்தி மரியாதை ஜாஸ்தி அதை வந்து விட்டே கொடுக்காது எதையும் விட்டு கொடுக்காது ராமர் அது இல்லை நீ ஒழுங்காக நீ ரதத்தை கொண்டே ஒழுங்காக ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீ போய்டு அப்படின்னு நிர்தாட்சிணமாக அந்த அக்குரு அனுப்பிச்சிட்டார் அந்த குதிரைகளும் அழுதுண்டே போகிறது அக்ரூராக எழுதே போகிறார் அப்போ அந்த அக்ரூரர் தான் அந்த குதிரைகள் அந்த ரத்தம் இப்போ வந்து இங்கே இந்த கிருஷ்ணாவதாரத்தில் இந்த அக்ரூராக இங்கே இருக்குது அந்த சுமந்திரன் இப்போ அக்ரூராக இங்கே இருக்கார் அப்போ அவர் வந்து இப்போது கண்ணனை எங்கே பண்ண போகிறார் காட்டிலிருந்து நகரத்து கொண்டு வர போகிறார் மறுபடியும் கொண்டு வர போகிறார் அது நான் இங்கே ஆறாவது ஸ்லோகத்தில்ன்னு பார்ப்போம் அர்த்தம் பார்ப்போம் அதனால் அனுபவித்து அவர் இருக்கார் கண்ணன் அனுபவிச்சுன்னு இருக்கார் அத்தியா நம்ம அமங்கலம் நஷ்டம் ஏன்னா ஒரே அதாவது எது தொட்டாலும் விளங்காதுன்னு இந்த பாகவத மகாத்மத்தில் பார்த்தா தெரியும் அந்த ஆத்ம தேவரன் ஒரு பிராமணன் அவன் எங்கே சேவன் எது தொட்டாலும் ஒன்று ஒழுங்காது வந்து ஒரு மரம் காக்காது மாடு கன்று போடாது நான் பழம் கொண்டு வந்தேன் கெட்டு போடும் எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு குழந்தையே இல்லை அப்படி பண்ணலாம் அந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி இங்கே என்ன சொல்கிறார் என்னுடைய எல்லா விதமான என்னோட துரதிருஷ்டமாக இருக்கிறது துரத துரதிருஷ்டமாக இருக்கக்கூடியது எல்லாமே விஷயங்கள்லாம் பாப்பங்கள்லாம் போயிடுத்து முடிஞ்சு போயிடுது நாசமடைஞ்சு கொடுத்தேன் என் ஜன்ம ஜென்ம சாப்பல்யம் ஆயிடுச்சு நான் வந்து இந்த ஜன்மா எடுத்த சஃலமாயிடுது ஏன்னா அப்படிப்பட்ட கிருஷ்ணனை ஜானம் பலம் ஐஸ்வர்யம் கீர்த்தி தேஜஸ் எசு சொல்லப்பட்ட அந்த ஆறு விதமான விஷயங்களை கொண்டவர் பகவான் அப்படிப்பட்ட அவனை பார்க்க போகிறேன்னு யோகிகள்னா ஹிருதயத்தில் தியானம் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட கண்ணனுடைய பங்கஜம் நமஸ்தி அவனுடைய பாதார விந்தங்களை நமஸ்காரம் பண்ண போறேன்னு இவரோ சித்தப்பா வயசானவர் கண்ணனோ பதினோரு வயசு அவனோ நமஸ்காரம் பண்ண போறானே அப்படிங்கிறாரு கம்சன் வந்து நிஜமாகவே அவன் மற்றவர்களுக்கெல்லாம் அசுரனாக இருந்து கொடியவனாக இருக்கலாம் ஆனால் எனக்கு பெரிய அனுகிரம் பண்ணிருக்கானே எனக்கு ஒரு நல்லது பண்ணிருக்கானேன் கம்சனே எனக்கு நல்லது பண்ணானே ஏன்னா அந்த கம்சனுடைய ராஜ்யத்தில் வேலை செஞ்சுட்டு அவனுடைய ஏதாவது இப்போ கவர்மெண்ட்ல ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோம் இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸில் திரெவிடியா கவர்மெண்ட்ல பிராமண நல்ல பிராமணன் இருக்க சான்சே இல்லை நியர்லி நியர்லி நில்லி நில்தான் அப்படி இல்லை அவன் இருந்தால் என்ன பண்ணும் அவன் வந்து அந்த ஒரே நாஸ்திக விஷயங்கள் தான் தப்பான விஷயங்கள் தான் பண்ணிட்டு அதுவும் இருக்கான்னு வச்சுப்போம் ஒரு பிராமணன் தப்பித்தவர் இவனாவான் அது ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு மூலையில் இவன இருந்ததுன்னா அவன் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கணும் அவன் வந்து அர்ச்சகனாக இருந்தால் தான் ஒன்றும் ப கிடையாது சம்பளமே கிடைக்க போடுமானான் அந்நியாயம் பண்ணுவாங்கள்ல எல்லா விதிலையும் மற்றவர்கள் சூத்திரர்களை கொண்டு போய் போட்டு அப்போ அந்த மூர்த்தத்தில் அர்ச்சா மூர்த்தத்தில் இருக்கக்கூடிய தெய்வ சாநித்தியம் போயிடுத்துனா யார் கொண்டு வருவான் எவன் எவன் கொண்டு வந்து முடியும் அந்த அர்ச்சகரால் கொண்டு வந்தால் முடியும் அதுவும் அந்தந்த வைஷ்ணவ சைவ ஆகமங்களால் சொல்லி ஆராதனை பண்ணாதான் அந்த மூர்த்தத்தில் சைத்தன்யம் வரும் இல்லைன்னா வருமா வராது அப்படி அவன் வேற என்ன பண்ணுவான் அப்போது அந்த மாதிரி எனக்கு கம்சன் வந்து இந்த அசுரன் எனக்கு அனுகிறமெண்ட்டுக்கானே ஆமாம் இந்த கம்சன் தானே எனக்கு வந்து இதுவரைக்கும் நான் கண்ணனை பார்க்க முடியாமல் போயிடுச்சு இப்போது எனக்கு ரசத்தையும் கொடுத்தேன்னு போய் கண்ணனை கூட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறானே அப்போது அந்த கம்சனால் இதுக்கு முன்னால் என் அனுப்பப்பட்டவர்களான முன்னோர்கள்னால் எந்த அந்த ஹரி நாராயணன் வாசுதேவனுடைய அந்த நக்க மண்டலங்கள் குருவாயிருப்போம் சொல்கிற போதும் அந்த தியானத்தில் அந்த மூணாவது ஸ்கந்தத்தின அந்த தேவகூர்த்திக்கு கபிலா வாசுதேவருடைய உபதேசத்தில் தியான ஸ்லோகங்களில் பார்க்கலாம் அப்படி குருவாயூரப்பனுடைய நக்க காந்தி இருக்க அந்த நக்க காந்தியே தியானம் பண்ணுன்னு சொல்லுவார் அந்த நக்க காந்தி பல யுகங்களாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த வாசனா விசேஷங்கள் எல்லாத்தையும் எடுத்துருங்கிறப்பல ஸ்லோகம் இருக்குது பார்த்துருக்கோம் பார்த்து தானே வந்திருக்கோம் அப்படிப்பட்ட தாண்டவே முடியாத அஜானமான அந்த அந்தகாரத்தை தாண்டிய தாண்டினார்கள் எதுவும் அந்த அந்த பிரம்மதேவர் போன்ற தேவர்களாலையும் அந்த சிரியா தேவியா அந்த மகாலட்சுமி தாயாராலையும் பெரிய மற்ற சாத்வதர்களோடு கூடக்கூடிய ரிஷிகளாலையும் அர்ச்சனை பண்ணப்படுறது அவன் வந்து வெறுங்காலம் பிருந்தாவனத்தில் முழுக்க முழுக்க ப அந்த மேடு மைக்கிற போது வெறுங்காலதான் நடந்தான் அப்போ காடு இல்லையா கல்லு முள்ளு எல்லாம் இருக்கும் முள்ளு எல்லாம் இருக்கும் கல் குத்தி எப்படி இருக்கும் ராமருக்கு சொன்னார் வந்து பதினாலு வருஷத்தில் போனதில் கல் அந்த கல்லும் முள்ளும் குத்தின ரத்தம் தோன்ற அந்த பாறைகளை முனிவர்களுடைய ஹிரதயத்தில் விட்டுவிட்டு போயிட்டான்னு பாகவரத்தில் இங்கே தானே பார்த்துருக்கோம் இதே அந்த பத்து பதினொன்றாவது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட கண்ணனுக்கு 14 வருஷம் பாவம் குழந்த 11 வருஷம் குழந்த வந்து நடந்திருக்கு அப்போது இந்த காட்டில் சுற்றி இருந்தபோதும் மாடுகளை மேய்க்கிற ஒரு வியாஜத்தில் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்களோட நண்பர்களோடு காட்டில் சுற்றிடுவோம் எவ்வளோ கல் குத்திருக்கோம் மண்ணு குத்திருக்கோம் இது முள் குத்தியிருக்கோம் அந்த திருவடியானது கோபியர்களுக்கு அவர்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய குங்குமத்தால் அடையாளம் செய்யப்பட்டது அந்த பாதங்களை நான் தரிசனம் பண்ண போகிறேன் அதில் பாதங்களை தரிசனம் பண்ணுவேன் அது என்னது பதினோரு வயசு குழந்த இவர் யார் ஒரு வயசான சித்தபாவன் அப்படி அழகான சுக்கப்போல் நாசிக்கம் அழகான கன்னங்கள் எடுப்பான மூக்கம் இது அடிக்கடி சொல்ல மூக்கு எடுப்பான மூக்குன்னு அப்படி சொல்லுவார் அழகான கண்ணனை பளிங்கி மாதிரி இருக்கக்கூடிய உப்பி இருக்கக்கூடிய கண்ணம் அது சும்மாவாக அந்த கோகுலத்தில் வெண்ண சாப்பிட்டு அப்படி உப்பி இருக்கக்கூடிய கண்ணம் அந்த கண்ணத்தில் பகவானுடைய அந்த மக்கரை குண்டலை இருக்கேன் பாண்டூரங்கண்ணன் இருக்கக்கூடிய மரக்குண்டலை அப்படி பிரதிபலிக்குமா அப்படி பிரதிபலிக்கிறது மந்தகாசமாக இருக்கேன் கண்ணன் வந்து பார்த்தே முடியும் அது கண்ணனை அழுத முகத்தோட கண்ணனை பார்த்ததாக எங்கேயும் பார்க்க முடியாது இருந்தால் தேவை சேர்ந்து காமிங்கும் ஒரு நடிப்பாக இருக்கலாம் அம்மாட்ட இருக்கிற மாதிரி அழற மாதிரி நடித்தான்காமியம் இல்லையா அது மாதிரி இருக்கலாம் நடிப்பு அதாவது அதுதான் பீரபிபேத்திங்கிறாப்பில் இந்த பயமே பயப்படும் அப்படிங்கிற மாதிரி அதனால மந்தகாலத்தோடு இருக்கக்கூடிய அந்த பார்வையோட செந்தாமரை போன்ற கண்கள் செந்தாமரை போல வந்து சிகப்பாக இருக்கும் அந்த கண்கள் அந்த சிகப்பு இது கோடு இருக்கிற மாதிரி இருக்கூடிய அழகான விரிந்த கண்களை கொண்ட சுருண்ட அலக்கங்கள் அதாவது தலைமுடிகள் அப்படி சுருட்டை சுருட்டையாக முகத்தில் வந்து அப்படி விழருது அப்படி இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனுடைய கண்ணனுடைய முக்குந்தன் முக்குந்தன்கிறதுனாலேயே முக்தி தரக்கூடியவன் முக்குந்தன் அவன் தான் முக்குந்தங்கிற சப்தத்திலேயே முக்தி கொடுக்கூடிய கண்ணன் அப்படிப்பட்ட அவனுடைய பெருமுகத்தையே நான் நிச்சயமாக தரிசனம் பண்ண போகிறனேன் அவசியம் நான் தரிசனம் பண்ண போறேனேன் இதோ இந்த மிருகங்கள்லாம் எனக்கு சகுனம் காமிக்கிறது மிருகங்கள்லாம் என்னை வந்து அப்படியே பிரதக்ஷமாக வருது பிரதட்சிணமாக இப்படி பசுமாடுகளோ இல்லை மான் கூட்டங்களோ அப்படி பிரதக்ஷமாக வந்தால் அப்போ வந்து ஒரு நல்ல சுபசகுனமாக கண் காண சொல்லப்படுறது அப்போ சுபசகரமாக தெரியுது பகவானை பார்க்க போகிறேன் அவசியம் பார்க்க போகிறேன் அப்போ அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி போகிறார் அந்த குதிரைகளும் அந்த அக்ரூர மனசை புரிஞ்சிட்டு அதுகளும் அப்படி நிற்கிறது இவரும் நிற்கிறார் நின்று நின்று அப்படியே இருப்பார் அப்புறம் கொஞ்சம் தூரம் போகும் நிற்பார் அப்புறம் கொஞ்சம் தூரம் போகிறோம் நிற்பார் அந்த குதிரைகளும் அப்படியே நின்று அதுகளும் கண்ணை கண்ணீர் விடுது அப்படி பூமியினுடைய பாரத்தை குறைப்பதற்காக புவா பாராவதாரு பூமியினுடைய பாரத்தை இந்த துஷ்ட ராஜாக்கள் அந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய அசுரர்கள் அவர்களை முடிப்பதற்காக அதர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய அந்த ராஜாக்களை முடிப்பதற்காக அவதாரம் பண்ணியிருக்கூடியது தன்னுடைய இஷ்டத்தால் இப்போ ஒரு மனுஷ ரூபமாய் அடைந்திருக்கக்கூடிய அந்த எல்லா விதமான கல்யாண குணங்களும் கல்யாண அழகு படைத்த லாவண்யத்திற்கு ஏக்க இத ஏக்க ஒரு இடமா இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட கண்ணனுடைய கிருஷ்ணனுடைய ஹரியனுடைய தரிசனம் எனக்கு கிடைக்குமே அவசியம் கிடைக்கும் அப்படின்னா என் கண்ணுக்கு வந்து பலன் என்னாச்சு கண் படைத்த பலன் என்ன அனாயாசமாக ஏற்படாமல் இருக்காது எப்படிமா அஞ்சசான அசியாது அனாயாசமாக இருக்குமா அனாயாசமும் உண்டாகாமல் இருக்காது கழிப்போம் ஆயாசமா கஷ்டப்பட்டு தான் பார்க்கணும் அப்ப கஷ் கண்ணன் அவசியம் பார்க்கணும் அப்படி கண்ணனுடைய தரிசனம் எனக்கு கிடைக்குமே அப்படிங்கிறார் மேல விரமா பரப்போம் ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து என்னுடைய பாப்பம் எல்லாம் போயி எடுத்துப்பார் பாப்ப வாசனைகள் இருக்கு அது வந்து போறதுக்காரா படாத பாடுபடுறது படக்கூடிய கஷ்டங்கள் அத்தனையுமே நம்முடைய பாப்ப வாசனைகள் பாப்ப வாசனைகள் வந்து பல பல ஜென்மங்களாக அப்படி அந்த சஞ்சிதமான பாப்பங்களுடைய நம்முடைய இச்சா துவேஷ சம்பந்தமான மனப்பதிவுகள் இருக்கே தான் மன வாசனைகள் அது வந்து அதிகமாக அப்படி இருக்குது பாப்பம் மூட்டைகள் இருக்குது எல்லா பாப்பங்களும் அழிஞ்சு போயிட்டேன் என்னுடைய ஜென்ம சஃபல்யம் ஆகிடுச்சேன் நான் இப்போ அம்மா பிறந்தது வந்து பலனாகிடுத்து அப்போது ஏன்னா யோகிகள்லாம் தியானம் பண்ணக்கூடிய அந்த கண்ணனாச்சும் பகவான் கிருஷ்ணனுடைய அந்த அழகான திருவடிகளை அது தாமரை மாதிரி இருக்கக்கூடிய திருவடிகளையும் இன்றைக்கி நான் நமஸ்காரம் பண்ண போகிறேன்னு பார்க்க போகிறேன்னே அவசியம் பார்க்க போகிறேன்னு அவசியமாக கம்சன் வந்து இருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து நல்லது பண்ணுக்கான்னு அம்மா அவசியம் பண்ணிட்டு எனக்கு நல்லது பண்ணுக்கான் கண்தன் வந்து அசுரன் அவன்கிட்ட நான் வந்து வேலை பார்க்குறேன் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் வேலை பார்க்குறேன் இருந்தாலும் எனக்கு ரொம்ப உபகாரம் பண்ணிருக்கான் அவன் அனுப்பியிருந்தாலும் அவனாக அனுப்பியிருந்தான் நானாக போகிறேன்னா வந்து தடுத்திருப்பான் இப்போ நான் வந்து மதுரை எங்கே இருக்கேன் இங்கே கண்ணன் இருக்கான் இங்கே வரேன்னா கண்டிப்பாக என்னை வந்து உடனே டிஸ்மிஸ் பண்ணுவான் தலையை சுற்றி இருப்பான் அவனே என்னை வந்து வண்டி இதை கொடுத்த அனுப்பின இன்னைக்கு அப்படிப்பட்ட ஹரி நாராயணன் வாசுதேவனுடைய அந்த திருவடி தாமரை காப்பாக்கப்போறேன் தரிசனம் அப்படி அவதாரம் எடுத்த அவருடைய அந்த திருவடி அந்த திருவடிகள்லேருந்து பிற பிறக்கக்கூடிய அந்த காந்தி இருக்கேன் அந்த காந்தியை தான் நம்முடைய முன்னோர்களாக என்ன சொல்கிறார்கள் தாண்டவே முடியாத இந்த அக்யான அந்தகாரம் இருக்கேன் அக்யான அந்தகாரம் அந்த அக்யான அந்தகாரத்தை அந்த காந்தியால் தான் அவர்கள் கடந்திருக்கிறார்கள் இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா முன்னாடியேன்னு பார்த்து தான் வந்திருக்கும் மூணாவது ஸ்கந்தத்தில் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் அவர் இவர் அந்த கபில வாசுதேவர் தேவகூதி அம்மாவுக்கு மேக்ரோ லெவலில் தியானம் மைக்ரோ லெவலில் தியானம் ரெண்டும் சொல்லுவார் இந்த மைக்ரோ லெவல் தியானத்தில் சொல்கிற போது இந்த பாதங்கள் எது வந்து கரெக்டாக அந்த குருவாயூரப்பனுடைய இமேஜுக்கு அது அந்த ஒரு அர்ச்சாமூர்த்தை உருவோப்பத்திற்கு ஒத்து போறாப்பில் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த கு குருவாயிரப்பனுடைய அர்ச்சாமூர்த்தி ரூபத்தில் இருக்கக்கூடிய பாதார விந்தங்களில் இருக்கக்கூடிய நக்கத்துலேருந்து கிளம்பக்கூடிய அந்த காந்தி என்னுடைய அந்தகாரத்தை நீக்கட்டோம்னு வந்து ஒரு தியான ஸ்லோகம் இருக்குது அதே மாதிரி தான் நாரத சுவாமியும் சொல்லுவார் அதை தியானம் பண்ணுபார் ஒன்றும் ஒன்றால் ஒன்றும் தியானமே பண்ண முடியாது அதையும் தியானம் பண்ணு அப்படி தியானம் பண்ணால் அந்த காந்தி கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஹிரதயத்தில் இருக்கக்கூடிய அந்தகாரத்தை முக்கிரும் அதாவது பல வருஷ கணக்கில் வந்து ஒரு ஒரு அறையில் வந்து அந்தகாரமாக இருட்டு இருக்கு ஒரு தீபம் ஏற்றினோனே அக்ஷணா பட்டுன்னு போயிடுது அந்த அந்தகாரம் போயிடுது எப்படி போயிடுச்சேன் அந்த அந்தகாரப்போ எங்கே இருக்கு இருட்டு அது மாதிரி தான் சொல்லப்பட்டது காமி அப்படி கடக்கவே முடியாத அந்த அஜானமான அந்தகாரத்தை கடந்துடுவே அப்போ என்னுடைய பாப்பங்களெல்லாம் நான் தாண்டிடுவேனே அப்போ பாப்ப புண்ணியங்கள் வாசனையை தாண்டிடுவேன் பாப்ப வாசனையை தாண்டிடுவேன் அப்படிப்பட்ட அந்த திருவடிகளை பிரம்மா மற்ற தேவர்கள்லாம் அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரான அவர்களும் ரிஷிகளும் பக்தர்களும் எல்லாம் பூஜை பண்ணியிருக்கார்கள் ஆராதனை பண்ணியிருக்கார்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் அந்த திருவடிகள் தான் கோபர்களோட மாடுமைக்க போறவது காட்டில் சுத்தி வந்தது கல்லு முள்ளும் குத்தி இருந்தாலும் சுத்தி வந்தது வந்து பகவான் வந்து இதை காலணி அணைய போட்டுக்கவே இல்லை அப்படி போனார் கோபிகளுடைய சரீரத்தில் கூடிய அந்த குங்குமம் பூச்சு சந்தன பூச்சு அந்த அடையாளம் விடப்பட்டதும் அந்த திருவிடிகள் அப்படின்னா அது சிகப்பாருக்கு ஏற்கனவே சிகப்பார் அப்படி அப்படிப்பட்ட கண்ணனுடைய பாதார தான் இனி நான் பார்க்க போறேன்னே அப்படின்னு நினைக்கிறேன் இப்படின்னு நினைப்பார் அந்த அந்த குதிரைகள்லாம் அப்படியே நின்றுருக்கும் அப்புறம் கொஞ்சம் தூரம் போவார் உடனே நினைப்பார் ஒரு ஸ்லோகம் நினைச்சிருப்பார் அப்புறம் கொஞ்சம் தூரம் போவார் நினைப்பார் நினைச்சிட்டு இருப்பார் கொஞ்சம் நின்றுக்கும் அப்புறம் இப்படியே மெல்லா போயிட்டு இருக்கார் இதோ இந்த மான்கள்லாம் இந்த மிருகங்கள்லாம் அப்படியே பிரதட்சமாக வருது இந்த பிரதக்ஷமாக வருது நல்ல சுகணும் இது அப்படிப்பட்ட அழகான கன்னம் பளிிங்கு போன்ற கண்ணாடி போன்ற உன கண்ணம் அந்த கோகுலத்துலையும் பிருந்தாவனத்திலே இரு எல்லா வெண்ணையும் சேர்ந்து அப்படி படப்படப்படான்னு இருக்கக்கூடியது எடுப்பான மூக்கு அழகான அந்த உதட்டில் நல்ல புன் சிரிப்பு லிப்ஸ்டிக் போடாமயே சிகப்பாக இருக்கக்கூடிய அந்த புன் சிரிப்பு தாமரை போன்ற சிவந்த கண்கள் சிவப்பு தாமரை மாதிரி இருக்கக்கூடியது அப்படி பிரியமான அன்பான கனிந்த பார்வை அவன் வந்து அந்த பார்வையிலேயே மாயையும் பிரயோகம் பண்ணுவான் சிரிச்சியும் சுருண்ட கேசங்கள் சுருண்டும் சின்ன சின்ன சின்ன அழகா மெலீசா இருக்கக்கூடிய மிருதுவா இருக்கக்கூடிய கேசங்கள் சுருட்ட சுருட்டியா நெத்தியில் அப்படிப்பட்டதோடு பார்ப்பதற்கு அழகான தலைமுடியில் ஒரு மயில் பீலி அப்படி இருக்கூடிய அழகான கிருஷ்ணனுடைய திருமுகம் திருமுக மண்டலத்தில் தரிசனம் பண்ண போறேன் பூமியினுடைய பாரத்தை குறைப்பதற்காக தர்மத்ராணாய சாதுனம் வினாசாயிச்சே துட்டுறான் அப்படி வந்தக்கூடிய அந்த கண்ணனை வந்து தன்னுடைய சங்கல்பத்தால் விருப்பத்தால் மனுஷ ரூபத்தை எடுத்துகிட்டு ஏற்பட்டு வந்திருக்கக்கூடிய அந்த கண்ண ரூபம் இருக்கு அழகான ரூபமான அழகே ரூபமாக இருக்கக்கூடிய கண்ணனுடைய தரிசனம் நான் எனக்கு கண் படைத்த முழு பலன் வந்து கட்டாய இன்னைக்கு கிடைக்கிறது அப்போ அப்படி கோவிந்தனை போய் பார்க்குறோம் திருமலையில் அந்த கொஞ்சம் கூட ஜரகண்டின்னு சொல்லாமல் நமக்கு இருந்து அப்படின்ற கோவிந்தனை பார்க்கலான்னா நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணிணோம் எல்லாம் மருந்து போடும் அங்கே அப்படியே கோவிந்தனை பார்த்துட்டே அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆக்கிருத்தியோடு அப்படி கம்பீரமாக சங்க சக்கர கதா இது இந்த கடிகத்தோடு அபயத்தோடு இருக்கக்கூடிய சரணம் பிரஜ அப்படின்னு காமிக்கக்கூடிய அந்த ரூபத்தை பார்த்துட்டே அப்படிப்பட்டே இருப்பைகளும் சரி போவார்கள் நிற்பார்கள் நினைப்பார்கள் கொஞ்ச நேரம் நினைச்சு உருவார்கள் கொஞ்ச நேரம் இப்படி நடந்து மேல மூலத்தை பார்ப்போம் பதினொன்றாவது மேலே பார்ப்போம் ச ீட்சிம் ரகி அப்போஜா பாமோபி சயைய ஆத்ம்ததீட்சையாணீ சதனே பீயத்தை ச ஈஷிதம் ரகிதப்பேஜா தமோபிதா பயைய ஆமன் ரச்சை தரீட்சையாணட்சீபுயம் இவ अखिल अमी वहि यखिल अमीवि अखिलमी वह सुमंगल वाचो विमिश्गुणकर्मजन्म प्राणं शुंभ वै जगत तद्क्ता शवशोभना எலமிவோன்மணி சும்பந்தி புனந்த வை ஜத்திய தவோனி சுவையே சுவேத்துல அமர்த்த ஆத்த ஈஸ்வரோ ரசேஷம சீர்ணி சுவா சுவேத்துல அமரவோன்வன்ஜாஸ்தீஷ தேவா தசேஷ மங்களம் நம்ஜூன மம் கைலோக்கியம் திருஷிமன்மோம் ஃபம் ததானம் ஸ்ரீ ஈப் பரம் தேம் வாசன் உஷதர்ஷனூ மம் கிங் தைலோக்கியம் லஷிமன்மோம் ம்ியம் ததானம் ஸ்ய ஈப் பரம் தேம் வாசன் உஷசுன அளாவருடா சபதி சயோ சிறியலா தெரிப்பு பும்சோர நமீக அருட சபதி பும்சோச்சரம் அஹம் துவம் நமீனே வனோக பதினஞ்சாவது ஸ்லோகம் அருடையும் பதினொன்றில பூர்வார்த்தம் முப்பத்தி எட்டாவது ஆதா ச ஈஷித்தகம் ரகிப்பியசோஜசமோபிதா ஆமன் ரச்சை தீட்சையாணீ சதனே அபீயத்தை ஈஷிதம் ரகிப்பியசோஜசமோபிதா ஆமன ரச்சை தீட்சையாணீ சதனே அபீயத்தை எகிலமீவ் சுமங்க மிணன்மணி வை ஜ வித்தவோனி சுமங்களை வாசோ விமிஷ்ஜன்மணி புனிதி வை ஜவோனாவசேத்துல அமரவரியன்வன் விர ஆீசுரோய சேஷமங்கலம் சச்சாவத்தி சுவான்வே சுசேத்துலாமோ வித்தன்மன்வ ஆீஸ்வரோ காயிதேவேஷமூனம் ஹாம் கம் குலோக்கியாந்தம் மன்மோத் ூபம் ததானம் சிய ஈப்ஷிதாஸ் பரம் திம் மாசனுஷர் அட்பருடா சபதீசோ ரீம் பிரானபும்சோச்சரம் சுலப் தியம் யோகபிப்பம் துபம் நமசீன் வனவு கதம மேல பார்ப்போம் சிவார்ப்பணும் கிருஷ்ணார்பணம்